மைக்கு எவ்வித பரிணாம யோகத்து இருக்கிறதுனால ஈஸ்வரன் இந்த பஞ்சபூதங்களை தூச்ச பஞ்சபூதங்களை ஆன பிறகு அதனுடைய காரியங்களாக இருக்கின்ற அந்த கணத்தை உங்களால் சொல்லி முடிக்கிறார் அது அந்தக் காலத்தில் எத்தனை பிரிவுகள் பாருங்கள் அணுவணுவாக பிரியுது உள்ளம் மணம் புத்தி சித்த அங்காரம் ஐந்துக்கும் ஐந்து தொழில்கள் பஞ்சபூதக்கார அந்த பூதங்களுடைய அடிப்படையில் இங்கேயும் செயல்படுகிறது ஒவ்வொரு விஷயத்திலும் அஞ்சு விதமான செயல்பாடுகள் இருக்க தான் செய்யுது அது எல்லாம் தெரிஞ்சு அதை சமாதானப்படுத்துகிறது சொன்னால் அது மிக விவேக வைராக்கியங்கள் ஈஸ்வரனுக்கு நிறைய வேணும் சாமான்யமாக இது அடங்கிறது இல்லை மனசு வெளிமுக நாட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும்போது உள்முக நாட்டில் வரும்போது தான் அது அதோடய தெரியும் வெளிமுக நாட்டத்திலும் சேட்டு இருக்குது ஒரு பொருளை பட்டி கொண்டாக்க விடவே விடாது அது வேண்டான்னாலும் எவ்வளோ விடமாட்டுறாரு அவலத்தில் பார்க்குறோம் ஒரு நல்ல மணம் இருந்தான் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டான் அப்படியே இப்போ சிட்ட சீடை விட்டுறப்பா போனால் போட்டோம் இது வரைக்கும் இருந்தது போகிறோம்னா விடுறான்னா விடவே மாட்டேன் பணத்தை வரைக்கும் விடமாட்டேன் அப்புறம் கடைசியில் கஷ்டக்காலம் வரும்போது தான் விடுவான் இதுதான் ஏ பெண்ணாசைனாலும் அதே மாதிரி பொருளாசை இந்த சீட் ஆடுறது சீட்டாக பாருங்கள் அந்த ஆசை பிடிச்சிக்கிட்டாக்கா வரும் வரும் ஒன்று தொலைச்சிக்கிட்டே இருப்போம் அது விடுறா போனது போட்டு இது வரைக்கும் இன்னுமே என்ன என்ன விடுறாங்களா சீட்டாக விடுறாங்களா அது நவீன எத்தனை இருக்குது லாட்டி சீட்டு வாங்கவே குதிரை பந்தயம் அப்புறம் கை சீட்டு போடுறது அப்புறமேல இந்த பணக்காரங்களுக்கு பங்கு மார்க்கட்டு இதெல்லாம் சூதாடலாம் சரி நமக்கு ஏதோ நஷ்டம் வந்துருச்சுன்னா விடுறாங்கன்னா விடவே மாட்டாங்க மனதை படிக்கிறது என்ன விளிமுகத்தில் விடுறதுனா கஷ்டம் அதுக்கு எவ்வளோ விவேக வயராக்கியிருந்தால் விட முடியும் இப்படி ஒன்று எண்ணில் நாம் பார்த்துக்கிட்டோம்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த மனமானது அஞ்சு விதமான செயல்பாடு உள்ளதுன்னு இப்போ பார்த்தோம் அஞ்சு செயல்பாடுலையும் வெளிமுக நாட்டம் இல்லாமல் அடக்கிறதுனா எனக்கு சின்ன விஷயமா ஏதோ ஒன்று பிடிச்சுக்குது பெண்ணு சில பிடிக்கும் பொண்ணு சீரப்பிடிக்கும் அப்புறம் வியாபாரம் அப்புறம் ஏதாவது கௌரவ குறைச்சால் கௌரவம் பார்ப்பாங்க அப்படி இருந்தால் கௌரவம் வரும் அரசியல் பிடிச்சிக்குவாங்க இதே பிடிச்சிப்பாங்க இப்படி விடவே மாட்டாங்க கடிச்சி வரி விட மாட்டேன் இப்படி கடிச்சி வரி விரதே இல்லை கட என்னையா அண்ணா என்ன என்ன பண்ணுறதுங்க பழகி போயிச்சு விட முடியல அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் அப்படி விரதன்னு ஒரு காலத்தில் புண்ணியம் இருந்தால் அதை விடலாம் அதை தப்பிக்கலாம் இது சோளத்திலே இப்படி இருந்தேன் சூட்சமத்தில் அஞ்சு இந்திரிய அந்த விருத்திகளை சமானப்படுத்துறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அதுதான் தபங்கிறது சாதனைங்கிறது அதுதான் அதனால தான் நீண்ட காலம் அபியாசம் பண்ணுறாங்க அந்த எடுங்கால் நெடுங்க நேரத்தோடு அபியாசம் பண்ணுற ஒரு ரிஷிகள் மகரிஷிகள் என்ன அவர்கள் வெளியில் ஒன்றுமே தெரியாது அவருக்குள்ளே போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் அது தனித்திருக்கிறதுனால அந்த மனதானது வெளிமுக நாட்டம் அடப்பட்டு போச்சு உள்ளவே விவகாரம் பண்ணது உள்ளே விவகாரம் பண்ணும்போது எல்லா சேட்டையும் காட்டும் அதுக்கு சமானம் சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் சிறந்தே வேணும் நம்பிக்கை விசுவாசம் வேணும் அதற்கு மேலே மும்முட்சும் தீவிரமாக இருக்கணும் அது தீவிரமாக இருந்தால் தான் இதெல்லாம் கைகூடும் அது சீரமாக தான் அது தீர்மா இல்லைன்னா இதெல்லாம் கைகூடாது ஆட்டம் போட்டுரும் இவ்வளவு கெடிசா அந்த மாயின் சாமர்த்தியை பாருங்களேன் இந்த மாயானது வெகு கோடி பரிணாமம் அடையக்கூடிய யோகி இருக்கிறதுனால அது ஒன்றும் செய்ய முடியாது ஈஸ்வன தடுக்க முடியாது அது போக விட்டுறா ஆனால் என்னிடத்தை சரணாகதி அடைஞ்சாக நான் வழி சொல்கிறேன் ஆனால் அபியாசம் பண்ணி தான் ஆகணும் சும்மா முடியாது காதி பிராமணன் மாயை பற்றி தெரிஞ்சவனே சரி மாய் சொல்லிட்டார் அப்புறம் கவலனாக பிறந்து சின்னப்பட்டு சரிதான் ஒரு மனரஜன் தான் முக்கியம்ல அது அனுபவம் ஏற்பட்டது இது எதிராக இந்த மாய சாமர்த்தியம் தான் தெரிஞ்சுக்கிட்டார் இனிமேல் அப்புறம் தவசு பண்ண பிறகு வந்தார் மாயன் சாமர்த்தியம் தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்து விடுபட்டு முத்தி அடைக்கணும் அண்ணா முத்தி அடையணும் நான் கொடுக்க முடியாது முத்தி நீ விசாரம் பண்ணு அப்படின்னு பண்ண வரைஞ்ச முத்தி வரம் கொடுக்கலையே நீ முத்தி அடைவாயாக வர கொடுத முத்திக்கு எல்லாம் வரம் கொடுக்கிற விஷயம் இல்லை வெளியில் இருக்கிற மண்ணு பெண்ணு பொண்ணு மூணு ஆசையில் நம்ம சொன்னா வரம் கொடுத்துருவாங்க நீ அடைவாயாக இதுக்கு விசாரம் பண்ணும் அடையவான் அதுக்கு கொடுக்குறார் அதுக்கு என்ன தோளத்தில் இந்தந்த காரியம் பார்த்தா அவனுக்கு கிடைக்கும் போ இது நீ செஞ்சே ஆகணும் விசாரம் பண்ண அப்புறம் விசாரம் பண்ணி ஞானம் அடைஞ்சால் சொல்லப்படுது பத்து பத்து வருஷம் ஏம்னா வந்தது அந்த பத்து வருஷம் ஆகுது அடங்குற அடங்க மாட்டேங்குதே அவன சார் உத்தாளகனுக்கு பத்து வருஷம் மேலே கூட இருக்கும் அவனுக்கு அடங்கினா நம்பிக்கையாக கூட பண்ணார் அதே வாசனை அதிகம் பத்து வருஷம் சாதனை பண்ணார் பாருங்க அதில் மாதவனோர் அங்கை மீ அருந்தி அறிமுக அருந்தவன் புரிந்தான் என்று வாசனத்தில் அவர் அறிவரும் அப்படி வாசனை அடக்கிறதுனா மிக மிக துல்லபம் சுருதி யுக்தி அனுபவத்திலும் தெரிஞ்சுக்கலாம் அதனால மிக கஷ்டந்தான் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சாதனங்கள் செய்து ஞானம் அடையலாமல் செல்லப்படுது அது எந்த வரைக்கும் செய்யலாம் முள்விட சூட்ச பூதங்களில் ஒவ்வொரு பூதைக்கு எடுத்து ஒவ்வொரு மாத்திரை எடுத்து ஒன்றாக கூடிய அந்தக்கரணம் அந்த அந்தக்கரணத்தை பற்றி சொல்லும்போது மனம் புத்தி சீத்தம் வாங்காரம் அதாவது உள்ளம் மனம் புத்திசீத்தம் வாங்காரன்னு சொல்லி முடித்தார் அந்த உள்ள அம்சங்கள் எதுக்கு இருக்குது சொன்னார் இப்போது அதே சத்துவாம்சத்தில் மீண்டும் ஒவ்வொரு மாத்திரை எடுக்கிறது தனித்தனியாக வைக்கிறது அது சுரோத்ராதி ஞானேந்திரம் பேர் அதை பற்றி எந்த வேறால் சொல்கிறார் இன்னும் ஆகாச முதலான பஞ்சபூதங்களினுடைய சத்துவாம்சத்தில் போதத்திற்கு ஒவ்வொரு மாத்திரை எடுத்து தனித்தனியாக வைத்தது சுரோத்ராதி ஞானேந்திரம் என்று சொல்லப்படும் இதெல்லாம் வைத்தா எல்லாம் ஈஸ்வரனுடைய வேலை பஞ்சபூதங்கள் உற்பத்தி வரைக்கும் பிரமத்தினுடைய மகிமை அப்புறம் காரண பிரமத்துடைய மகிமை அப்படியே செய்கிறார் அதனுடைய போக்கில் தான் போகிறார்டு இவரொன்றும் மாற்றி அமைக்க முடியாது மாய் சாமர்த்தியம் அதிகம் மகாமாயே இது இந்த தன்மாத்திரைகள் இருக்கே அதாவது மூன்று குணங்கள் மூன்று குணம்னா அந்த முக்குண பூதங்கள்னு சொல்லப்போது அந்த மூன்று இல்லை மூணு குணங்கள் இருக்குது சத்து குணம் ரஜோகுணம் தம்பகுணம் சத்து குணம் ரெண்டாக பெரியது அதில் ஒவ்வொரு மாத்திரை எடுத்து ஒன்றா கூட்டி வரது அந்த கணவன் பேர் அதுலேயே ஒன்று ஒன்று எடுத்து தனித்தினையாக வைக்கிறது ஞானேந்திரன்னு பேர் அதே போஜோகுணம் இருக்குது இல்லை அதில் ஒவ்வொரு மாத்திரை எடுத்து ரஜோகுணம் அம்சத்தில் எடுத்து ஒன்றா கூட்டிக்கிறது வியானி வாய்க்கலன்னு பேர் அதையே மீண்டும் ஒவ்வொன்றா எடுத்து தனித்தினை வைக்கிறது வாக்காய் கருமேந்திரன்னு பேர் பாருங்கள் ரெண்டு குணம் போச்சு இல்லை சத்து ரஜ் தமகுணம் இருக்கே அதுதான் பஞ்சீரணம் தோழபதமாகுது அது அப்புறம் தான் முதல்ல இந்த ரெண்டு முடிச்சுக்கிட்டு அப்புறம் போகிறது அப்படின்னு கணக்கு அதனால ஞானேந்திரியம் என்று சொல்லப்படும் ஏன் ஞான ஞானேந்திரியம்னு சொல்ற இது சத்துவம்சானதுனால ஞானசாதனம் ஆகினு சொல்ற இவைகளில் சுராத்திரம் ஆகாசத்தின் அம்சமானபடியினால் ஆகாசத்தின் குணமான சத்தமாத்திரத்தை அறியும் ஆகாச சத்தம்தான் குணம் அதனால் அது மட்டும்தான் அறியும் வேறு அறியாது ஏன் இந்திரி தனித்தனியாக இருக்கிறதுனால ஒரு குணத்தையும் மற்றொரு குணம் அறிய முடியாது ஒரு இந்திரியம் ஒன்று மற்றொரு இந்திரியத்தனி குணத்தை அறிய முடியாது ஒன்றா இருக்கிறதுனால அஞ்சையும் அறிய முடியும் கலப்பது இவைகளில் சுரோத்திரம் ஆகாசத்தின் அம்சமானபடியால் ஆகாசத்தின் குணமான சத்த மாத்திரத்தை துவக்கு வாயுவின் அம்சமானபடியால் வாயுவின் குணமான பரிச மாத்திரத்தை அறியும் பரிசம் உணர்ச்சி சச்சு அக்னி நம்சமான அக்னியின் குணமான ரூப மாத்திரத்தை அறியும் மாத்திரம் சொன்னதுனால அது மட்டுந்தான் மாத்திரை பாதம் கொடுக்குறது அவன் மாத்திரம் சொன்னான்னா உடனே சொன்னான் அடுத்த அது போல சிங்குவை அப்புசமான வழியினால் குணமான ரச மாத்திரத்தை அறியும் ரசம் சுவை அவ்வளோதான் கிராணம் பிரித்திவின் அம்சமான புரிச்சியின் குணமான கந்த மாத்திரத்தை அறியும் கந்தம் தான் இப்படி ஐந்தும் ஒன்றோடு ஒன்று கூடாத வழியால் முன்ன சொன்னது ஒன்றோடு கூடனது இது கூடாது ஒன்று மற்றொன்றின் குணத்தை கிரகிக்க வரியாது என்பது காரணம் அந்த காரணத்தில் ஐந்து மாத்திரையும் ஒன்றாய் கூடினது கொண்டு ஐந்து இந்திரியங்களினாலும் ஐந்து விஷயங்களையும் அறியும் அதான் கூடனது போடாத வித்தியாசம் அஞ்சு விஷயங்களும் ஒரு அந்த கடணை அறியும் ஏன்னா அந்த கண்ணம் ஒன்றா கூட்டு இது தனித்தனி பார்க்கும் சக்தி உள்ள கண் மூலமாக ரூபத்தை கிரகிக்கும் அந்த கரணம் ஆனால் கண்ணு இருக்கு ரூபத்தை மட்டும்தான் கிரிக்கோனா கா காது விஷயமாகிய கேட்கறது கிரகிக்காது சத்தம் கிரிக்காது முகிறது கிடைக்காது சுவை கரிக்காது பரிசத்தை கரிக்காது தனித்தனி அப்படிங்கிற அதனால ஐந்து இந்திரியங்களினாலும் ஐந்து விஷயங்களையும் அறியும் இந்த சத்துவ குணத்தில் உண்டான அந்த கரணம் ஐந்தும் ஞானேந்திரியம் ஐந்தும் ஆக பத்தும் சத்துவாம்சம் சத்துவாம்சமானபடியால் ஞானசாதனம் ஆகின இதை ஞானசாதனம் பெறும் ஞானசாதனம் என்ன ஆத்மயானம்னு அர்த்தமல்ல பொதுவாக ஞானம் ஞானம் என்ன விளக்கம்னு அர்த்தம் லௌகிகானமாக இருக்கலாம் ஆன்மீக ஞானமாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் விளக்கம் திரு தொழில் பண்ணுறான் அவன் திருறதுக்கு அது ஒரு ஞானம் திருட்டு ஞானம் ஒன்று அப்புறம் பொய் சொல்கிறான் பொய் சொல்ல அது ஞானம் தான் பொய் ஞானம் அது ஒரு ஞானந்தான் சொல்லணும் ஒரு வெய்யமாக இருக்க ஒன்பது பயம் சொல்லி ஆகணும் அப்போ தான் மெய்யாகும் அது மெய்யாகாது சொல்லியா கொற்றை வேந்தனில் அதிராம பண்ண அதாவது பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினாலே மெய் போலுமே மெய் போலும் என்ன சொல்வன்மை இருக்கு அவனுக்கு மெய்ப்போல் ஆகிட்டு ஆகிடுறான் சரி மெய்யுடை ஒருவன் சொல்ல மாட்டான்னால் பொய் போலுமே பொய் போலும் என்ன உண்மையை சொல்ற சொல்ல தெரியல அவனுக்கு அது பொய்யா போய்க்கான் வாய்க்க பொய்யா போய்க்கு வந்தது லோக்கி ஞானம் ஆண்மையெல்லாம் ஒன்றுதான் ஞானம்னு சொன்னாக்கா ஆத்ம ஞானம்னு அர்த்தமில்லை விளக்கமான அர்த்தம் எல்லா விளக்கமும் ஒன்று தான் லவ் விளக்கமாக தான் ஆத்ம விளக்கம் அதுதான் அதனால ரெண்டுக்கும் சாதனம் தான் அர்த்தம் அவரவர்களுக்கு ஒவ்வொரு சிறிய உடம்பை கொடுத்தாலும் பின்னால் வரும் பின்னால் வரும் வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் வீட்டை சாதனம் தான் இப்போ வீட்டை சாதனை வேறு ஒய் சார் ரெண்டும் ஒன்றே தான் இருந்தாலும் செயற்கை தோசால விவகாரங்கள் ஒரே பிரம்மத்துக்கு மழை சம்பந்தம் இல்லைன்னா அது நிவர்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் எந்த சம்பந்தம் இல்லை சம்பந்தம் வரும்போது சத்வாம்சத்தில் பிரதிபதிக்கும் போது அது ஈஸ்வரனு பேர் ரஜ்வாம்சத்தில் பிரதிபிம்பி போது ஜீவனு பேர் அப்போ ஜீவன் என்ன பண்ணுறா கலங்கி மனத்தில் அந்த அந்த அதாவது அந்த அவித்தகளை பிரதிபிக்கிறதுனால ஞானம் கிடையாது அவனுக்கு மறைப்பு துக்கப்படுறான் பந்தங்கள் ஏற்படுது அவருக்கு மறைப்பு இல்லை அதனால் சுகமாராக அவர் இந்த மறைப்படைவர்களை மறைப்பு நீக்கிறதுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கார் அவருக்கு வேலை அதுதான் பொழுதுபோக்கு அவருக்கு இது கஷ்டமா என்ன எந்த கஷ்டமும் கிடையாது நமக்கு எப்படி மூச்சு எழுத்து வர்றது கண்ணி மச்சி மூல கஷ்டம் இல்லையோ அனாதான் செய்கிறாரு அந்த காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் எப்படி நடக்குது என்ன எப்படியோ நடக்குது சொல்ல முடியும் அனிர்வசனியோ அதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்க முடியாது எல்லாம் மாய இப்படியாக வந்தது பிரமையாக முடியுமா அனாதியும் சொல்லப்படுது அதான் அனாதம் சொல்லியாச்சு அனிர்வசனியும் சொல்லப்படுது கல் சொல்ல முடியாது இப்ப என்னையா செய்யணும் நியாயங்கள் விதிகள் இப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு நிவர்த்தியாக இருக்கு ஒதுங்கிக்கோ என்ன அப்படி விவகாரம் இருக்கா சாபாவணை கோல் கழுத்தை திருப்தி அடைஞ்சிக்கோ உதாசீனமாக இந்த குணங்களை படிச்சுக்கோ பிடிச்சிக்கிட்டு எந்த விவகாரம் கரமான விவகாரம் வரதான் செய்யும் யாரும் விவாறுலாம் அதில் இந்த குணங்கள் இருந்தால் தான் அப்படிலாம் இல்லைன்னு கிடையாது இதுதான் ரகசியம் ஈஸ்னா வழி பண்ணுறாரு செஞ்சுக்கோங்குறார் எந்த விவகாரமும் பண்ணலாம் அவர் கர்மானுசாரமாக ராஜ்ஜபாரம் இருக்கலாம் அதில் வியாபாரம் செய்யலாம் நிவர்த்தியும் இருக்கலாம் நாலு பிச்சை எடுத்து சாப்பாடு இந்த கூட இருக்கணும் ஒரு வீட்டில் கஞ்சி கொடுத்தனா ஒரு வீட்டில் நல்லா சாப்பாடு போட்டால் என்ன அந்த பொம்பளை விடுத்தா இந்த பொம்பளை பண்ணின்னு சொன்னாங்க அந்த விஷயம் வரும் இல்லை அங்கேயும் சாப்பாடு வேணும் அது என்ன பண்ணுறது விஷயபானம் வந்து நாங்கள் துக்கம்தான் பிச்சி அடித்தா கூட துக்கம்தான் சொல்கிறாங்களே இந்த நாய் போயிது ஒரு நாய் காசு போட கேட்கலையே அப்படிக்கிறாங்க பாருங்கள் அது ராமராமாவது சொல்கிறாங்கன்னா கிடையாது கிடையாது எங்கேயோ ஒருத்தருங்க விபதி பூஜிட்டு ஆச்சாரமாக இருப்பாங்க ஒன்று ரெண்டு இருக்கு எங்கேயாவது ஒன்று அவங்க தான் சிவசிவான்னு சொல்லுவாங்க ராமாரான்னு சொல்லுவாங்க பெரும்பான்னு சொல்லவே மாட்டேன் வாய்ப்ப சரி அவங்களுக்கு நான் கொடுக்கலாம்னா நமக்கு சந்தர்ப்பம் தான் கொடுக்கத்தான் வேணும் ஏன் அவளுக்கு கொடுக்கும்படி நமக்கு சாணம் கொடுத்துருக்காரு எப்படி ஜெயிலில் குற்றவாளி அறந்தாலும் கூட சவுறு போடுவாங்க குற்றவாளி பட்டி போடுறாங்களா சாப்பாடு போட்டு ஆகணும் அவனுக்கு வியாதி வந்து அவன் பண்ணி ஆகணும் ஏன் குற்றவாளி நம்ம பத்து சேலதானா அது குற்றவாளி அறந்தாலும் இது உலகமே ஜெயில் நம்மளால் ஜெயில் வாடுறா இருக்கோம் அதுக்கு சமமாக கொடுத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு அதுபோல அவரவர்கள் ஜெயிலில் வாங்க என்னென்ன கடமை இருக்குன்னு செஞ்சுட்டு போற மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பாவில் கொடுக்கணும் கொடுத்துட வேண்டியது தான் இந்த பாய் பழங்களுக்கு நம்ம கொடுக்கலாம்னு சொல்லவேப்படாது பெரியுதா சந்தர்ப்பம் வந்தால் நம்ம தேடி போக வேண்டாம் தேடி வந்தால் கொடுத்துடணும் அது கூட வந்து உட்காந்துக்கிட்டே ஒரு ரூபா கொடுத்து அனுப்பி வச்சு போக மாட்டேங்கிறேன் போகவே ரெண்டு பழம் கொடுத்து ஒரு ரூபா கொடுத்தா அப்புறம் கவர் தண்ணா அவங்களும் போஸ்ட் ஒன்றா போக மாட்டேங்கிறான் அவர் அவர் ரெண்டாவது ஒன்றும் சரி போனா போஸ்ட்டு வளத்து போட போடல அவர் என்ன பண்ணுறது கிழக்கு அண்ணருக்கு பொண்ணு அந்த பொம்மலும் தான் அந்த அண்ணிருந்து அந்த க ஈஸ்வர நெயதியை நாம் ஒன்றும் நிச்சயமாக சொல்ல முடியாது ஒரு சுருதி யுக்தியை பண்ணி அது ஓரளவுக்கு நிர்ணயிக்கிறோம் அவ்வளோதான் நம்மளை தரஞ்சினா கிஞ்சிக்கந்தான பேரே நமக்கு அதனால் ஓரளவுக்கு விளக்கம் பண் பெற்றுக்கலாமே வேறு கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் எட்டாவது இன்னும் ஐந்து பூதங்களினுடைய ரஜவம்சத்தில் பூதத்திற்கு ஒவ்வொரு மாத்திரையை எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்தது வியானாதி வாயுக்கள் வியானன் பிராணன் அபானன் சமான் உத்தான்னு சொல்லக்கூடிய ஐந்து வாயுக்கள் இது ஒன்றாக கூட்டி வைத்தது அதன் பிறகு இவைகளில் வியானவாயு ஆகாசத்தின் அம்சமானபடியால் ஆகாசத்தைப் போல சர்வாகிமம் வியாபித்திருக்கும் இதுதான் அடையாளம் வியானவாயு ஒரே வாயு ஐந்து பிரிவுகள் ஏன் பிரிவு அப்படின்னு சொன்னாக்கா அந்தந்த பூதத்துக்கு தகுந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும் ஆகாசத்தின் அம்சம் அதனால் என்னாச்சு ஆகாசம் போல் சர்வாங்கம் வியாபகத்திருக்கு அதான் தாங்கும் தொழில் இப்படின்னால் சொல்ல போகிறேன் அது தொழில் அது தாங்கிறது தான் ஆக அந்த வேலையாச்சு அது அடுத்தது பிராணவாயு வாயு நோசமானபடியால் போல விருதத்திலிருந்து நாசுகாதி பரிந்து அடையும் வாயுக்கெண்ண அலைகிறது தான் அதாவது சவளம் சவளம் பாடிக்கிட்டே இருக்கும் இப்போ இங்கே காற்று இல்லைங்கிற காற்று மெல்ல அடிக்கிறதுனால் அர்த்தம் அதிகமாக ஆடும்போது தான் காற்றுன்னு சொல்கிறேன் சும்மா ஆடும்போது இங்கே சொல்கிறது இல்லை நம்ம சும்மா ஆடல சொன்னால் மூச்சும் எங்கே காற்று எங்கே போகிறது சேர்த்து ஆகவே அது சாமானியிலை விசேஷம்னு போயிடு சாமான நிலை எப்போதும் தான் இருக்கும் லேசாக ஆடிக்கிட்டே இருக்கும் அதனால் அதுபோல் இங்கே இருதயாதி இதயத்திலிருந்து நாசிகாதி பரிகம் தான் நாசி மூக்கு ஆதி மூக்கு நுண்ணின்னு அர்த்தம் இங்கேருந்து இது வரைக்கும் தான் வரும் அது வெளியில் வர்றதில்லை அப்புறம் இங்கேருந்து உள்ளே போயிடும் அப்போது என்ன ஆச்சுன்னா இந்த உள்ளே இருக்கிற சூட்சம போதத்தின் அம்சமானதுனால வாயு அம்சமானதுனால அது இங்கேருந்து அப்படியே தள்ளிகிட்டே வரும் மீண்டும் உள்ளே போகும் அப்போ இந்த தூளத்தில் இருக்கிற இந்த தூளபோத காற்று இருக்கே வாயு காற்று அது போகும்போது கூடவே போயிடும் வரும்போது வெளியே வந்துடும் அதுதான் இந்த மூச்சு காத்துன்னு போயிடும் அதாவது இந்த பம்பு அடிப்பாங்க டீப்புகள்லாம் இப்படி இழுப்பாங்க அடிப்பாங்க அடிப்பாங்க இழுக்கும் போது வெளியில் காற்று உள்ளே வந்துடும் அடிக்கும் போது உள்ளே இந்த கா வெளியில் காற்று போயிடும் அப்போ அந்த பம்புக்கு என்ன வேலைனா உள்ளே எந்த இப்படி தள்ளுறது இப்படி தள்ள இதுதான் வேலை அதுக்கும் காற்று ஒன்று சம்பாதிக்கு போய் தேவை இல்லை அது தானாகவும் சேர்ந்துடும் இழுத்தா போகிறோம் காற்று ஒட்டிக்கும் காற்று காற்று இழுத்திட்டு வர்றதில்லை தான வந்துடும் தள்ளும்போது காற்று ஓட்ட வேடது இல்லை தானாக போயிடும் அது பண்ண முடியாது அதுபோல் இந்த ஒரு பம்பு மாதிரி இல்லை இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே இங்கே வரும் அப்போ காற்று நிறைஞ்சு போச்சுல அந்த குளம் இல்லை அது வெளியே வந்துடும் அதுதான் அந்த காற்று அப்போ உள்ளே போகும்போது கூடவே போயிருமது காற்று நிறையிறதுக்காக இந்த வெளிக்காற்று நான் வேணால் வெளிக்காது பிராணம் இல்லை உள்ளே இருக்கிறது தான் பிராணம் அது சூச்சை போத்துன்னு இதே சூழ போது காரணம் அபான வாயு அக்னி அம்சமானபடியால் அக்னியைப் போல ஜடராகினியாக உஷ்ணித்துக் கொண்டு கொதத்தை பற்றி நின்று உண்ட அன்னா பானாதிகளை ஜீரணப்பிக்கும் இதுதான் அந்த அக்னியினுடைய அம்சம் ஜடராகினி அப்படின்னா ஜடம் என்ற சரீரம் இதில் அக்னி உண்டாகுது அந்த அக்னிக்கு என்ன வேலைன்னா உடம்பு இருக்காது வைத்திய இருக்காது இந்த உண்டா அன்ன அன்னபா அன்னதுக்கு அன்னபான கடை அதை கூழ் பண்ணும் அந்த உஷ்ணம் அவ்வளோதான் செய்யும் கூழ் பண்ண பிறகு அப்புறம் அதுக்கு மேலே சமான வாய்க்கு வேலை தள்ளிப்படும் ஜீரணப்பிக்கும் நாசம் செய்யணும்னு அர்த்தம் அன்னதுல ஜீரணப்பிக்கும் சமான வாயு அப்பசமானபடியால் சரியின் நடுவான நாபித்தானத்தினின்றும் தொப்புலிருந்து கொண்டு உள்ள அன்னரசங்களை அப்பவை போல இழுக்கும் அப்புக்கு என்ன செய்வாகனால் கீழ் நோக்கி போகிறது தான் அதுபோல் சம்பந்தப்பட்ட பொருள் இழுத்துக்கிட்டு போயிடும் அதேபோல் இங்கே இந்த கூழ் பண்ணதுக்குள்ள அதை வந்து அந்த களி பொருள் மலை ஜலாதி போனால் எஞ்சி இருக்கிறது ரத்தமாக மாறும் அதுவும் இழுத்துக்கிட்டு போகிறதா உடம்பு போகிறேன் இழுத்துக்கிட்டு போகிறேன் அந்த வேலை அந்த காற்றுக்கு உடம்பு போகிறேன் இழுத்துக்கிட்டு போயிடும் அதை ரத்தம் ஓட்டமானு அந்த சமான வாய் செயல் ரத்த ஓட்டம் செய்ய அர்த்தம் அதனால் இழுக்கும் உதாரண பிரித்திவியின் அம்சமானபடியால் கண்டத்தை பற்றி பிரித்திவியைப் போல கடினமாக நின்று உள்ள அன்னவானாதிகளையும் கடையும் சாப்பிடும்போது இங்கே கண்டத்தில் இருந்துக்கிட்டு அமிக்க அமிக்கி அப்படி இங்கே மெழுறோம் கொஞ்சம் பக்குமடையுது அவப்பும் இன்னும் கொஞ்சம் பக்குமடையுது அப்புறம்தான் இங்கே அதிகம் பக்குமடையுது வயிற்றுக்கு ஒரேடியா போட்டு மொழிக்கிட்டோம்னா ஜீரண சக்தி இல்லைன்னு சொல்கிறது தான் மென்று சாப்பிட்டாக்கா ஜீரண சக்தி கொஞ்சமாக இருந்தால் கூட ஜீரணம் ஆகிரும் அப்புறம் இங்கே கடையணும் போட்டு முழுங்கிட்டவுன்னா முழுங்கும்போது தண்ணி குடிச்சுட்டா உள்ளே போயிடும் அதுவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னு தான் அது கடைஞ்சி கடைஞ்சி அனுப்புவோம் அனுப்புன பிறகு வாத்துக்கு போன பிறகு அந்த அபான வாயவுக்கு வேலை குறையும் ஜீரணம் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் அது குறையா ஜீரணம் பண்ணால் ஒத்தால் போகிறது அப்புறம் வயிற்று அழிக்கிறது இதெல்லாம் காரணம் தான் அதனால் மென்று சாப்பிடுவோம் தான் இயற்கை வயதில் அதை முக்கியமாக சொல்லுவாங்க நல்லா மென்று இதானமாக சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அவங்களும் வேலை வெட்டி இருக்கு எங்கேயும் சாப்பிட்றாங்க சீக்கிரத்தீக்கிரம் முழுங்கிட்டு போகிறதா அதுதான் நொறுத்தின்னா நோய் இல்லைங்கிறது நொறுங்கன்னா மென்னு திக்க அர்த்தம் ஏன்னா மென்று நன்றாக அர்த்தம் எப்போத்தான் உள்நேர் அது ஜெயல் சக்தி உள்ளிட்டாங்க அதுக்காக தான் இயற்கை வயதிலே முக்கியமாக தான் சாப்பிடும் சொல்லுவாங்க நல்லா செயல்பட்டால் நல்லதுதான் அந்த அளவுக்கு முடிகிறது இல்லை கொஞ்சம் கஷ்டம்தான் பஞ்சவாயுக்களையும் அல்லாமல் வாந்தி மண்ணுவிக்கின்றது நாகன் என்றும் இமைத்து விழிப்புக்கின்றது குருகுருத்து தும்மச் செய்கின்றது கிரிகரன் என்றும் செய்கின்றது தேவதத்தன் என்றும் வீங்க செய்கின்றது தனஞ்சயன் வேறே ஐந்து வாயுக்கள் உண்டென்று சிலர் சொல்லுவார் சிலனா சில மதவாதிகள் அதாவது இதில் கருத்து வேறுபான்னு சில பேருக்கு இருக்கும் அதில் சொல்கிறது இ வயந்தும் பிராணனுடைய தொழிலானபடினால் வேற இல்லை அஞ்சுமே பிராண தர்மம் அதான் கொட்டாவை விடாமல் அதெல்லாம் பிராணத்தினுடைய பிரிவுகள் அஞ்சு பிரிவுகள் பிரி போகுது அதனால் தனியாக ஒன்றும் அது வாய் கிடையாது உட்பிரிவுகள் சொல்கிறேன் கை இருக்குது கையில் அஞ்சு பேரில் இருக்குது அஞ்சு கையானா சொல்கிறேன் உட்பிரிவு அது அது நகம் இருக்குது நகமுங்கிறது உிவுன்னு பெறுவது கையை விரல் இருக்கே விரலெல்லாம் கை கையினுடைய பிரிவுகள் அதனுடைய பிரிவுகள் நகமெல்லாம் உட்பிரிவுகள் உப்பு உபிரிவு துணை பிரிவுன்னு பெரு அதனால வேரல்ல ஒரே பிராணனுடைய தொழில்தானத்தால் வேறு கிடையாது என்று இந்த சூட்ச பூதங்களினுடைய ரஜோகனத்தில் ஒவ்வொரு மாத்திரையாக எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்தேன் யானி வாய்க்களுடைய நிலையை சொல்லி முடித்தார் இனி ரஜோகம் அதுதான் ரஜோ வம்சத்தில் தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக வைக்கிறார் ஒவ்வொன்றாயிரம் தனித்தனியாக வைக்கிறது அது வாக்காக கர்மேந்திரம் அடுத்த வர சொல்ல போகிறார் இப்போ பதினைஞ்சு தத்துவங்கள் சொல்லி முடித்தார் சூஷ்ஷத்தில் அந்தக்கண்ணம் அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு இப்போ வாயுக்கள் அஞ்சு சொல்லி முடித்தார் இப்போ கர்மேந்திரியங்களையும் சொல்ல போகிறார் இன்னும் ஆகாசம் முதலிய பஞ்சபோதங்களினுடைய ரஜவம்சத்தில் பூதத்திற்கு ஒவ்வொரு மாத்திரை எடுத்து தனித்தனியே வைத்தது வாக்கு அதி கருமேந்திரம் என்று சொல்லப்படும் இது தனித்தனியே வச்சது வியானாதி வாயுக்கள் ஒன்றா வச்சது இவைகளில் ஆகாசத்தினிடமாக வாக்கு வசனிக்கும் அந்தந்த போதத்தில் உற்பத்தி ஆனதுனால அது ஆதாரமாக கொண்டு செயல்படும் வாயுடமாக பாணி இடுதல் ஏற்றல் செய்யும் அக்னியினரிடமாக பாதம் நடக்கும் அப்பூரிடமாக பாயு மனதில் வெளியிலே தள்ளும் பிரித்தினரிடமாக உபத்தம் சுகத்தை பண்ணும் இப்படி ஐந்து கர்மேந்திரியங்களும் அஞ்சு பூதங்களும் உண்டானதுனால அது சகாயமத்தை வைத்து தான் செயல்படும் அது என்ன ஒன்று செயல்பட ஆகாசம் தடை இருக்குமே ஆனால் வாக்கு சத்தம் போகாது அந்த டெலிஃபோன்லாம் பேசுவாங்க நாலு பங்கும் கண்ணாடி மாதிரி வச்சுட்டு உள்ளே பேசுவாங்க வெளில யாரும் கேட்காது அதே மாதிரி காருக்குள்ளே கண்ணாடியெலாம் மூடிடுவாங்க உள்ளே பேசுனா வெளியே தெரியல ஆள் தெரியும் பேசணும் பேச்சு வராது இல்லை ஆகாசத்தில் சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லாமல் போச்சானாக்க விசேஷ சம்மந்தம் இல்லை சாமானிய சம ஆகாசம் எப்போ இருக்கும் அதுபோல் அது ஒன்று ரெண்டாவது வாயுநம்சமானபடினாலே பாணி கை ஆனால் இடுதலை அற்றல் செய்யும் காற்றுடைய ஆதாரம் கொண்டு இது கை தூக்கிறது பிடிக்கிறது செய்ய முடியுது வாயு அக்னியினிடமாக பாதம் நடக்கும் உஷ்ணம் அந்த உஷ்ண சம்பந்தம் இருந்தால் காலுக்கு வரவு ஏற்படும் அது போகும் வரும் அந்த இருட்டில் பாருங்கள் கால் கூசும் கால் எடுத்து வைக்காது போ கால் வைக்கணும் வேணால் காய்பானது போகணும் அதனால் அது அகின் அம்சம் பிரித்திவீன் அதாவது அப்புவின் அம்சம் போக பாயிர மலகிலால் செல்லும் இது தண்ணி சம்மந்தம் இருந்தால் தான் மலஜில் ஆதி நல்லா போகும் அதாவது தண்ணி குடிக்கவும் போங்க வெளியே போகிறேன்னா டாக்டர் வேணால் தண்ணி குடிக்காமல் ஒரு நாள் ரெண்டு லிட்டராக குடிக்கணும் தண்ணி இல்லைன்னா மலஜரா சரியாக போகாது காலையில் எழுந்திரம் ரெண்டு சாயந்தரம் அஞ்சு சாப்பிட்ட பிறகு ஒரு டமு ரெண்டு டமுரு பிடிக்கணும் அப்போது தண்ணி அதிகமாக உடம்பில் தங்குது மனதில் சரியாக போகும் அதனால தான் தண்ணி சம்பந்தம் மனதில் வெளிவர தண்ணி வேணும்னு நான் சொல்ல சொல்லப்படுது பிரித்தினிடமாக உபஸ்தம் சுகத்தை பண்ணும் பிரிதி கடினமாக இருக்கிறதுனால அந்த கடினமாக இருந்து அந்த உபஸ்தமான சுகத்தை பண்ணுகிறது இந்த ஐந்தும் தனித்தனியாக இருந்தது கொண்டு மருதொழில் செய்ய மாட்டார் தனித்தனியாக இருக்கிறதுனால ஒன்று மற்றவர்கள் செய்ய முடியாது வியானாதி வாயுக்கள் ஐந்து மாத்திரையும் ஒன்றாக குடிந்தது கொண்டு கர்மேந்திரியம் ஐந்தின் வழியினாலும் ஐந்து தொழில்களையும் செய்து முடிக்கும் அது அஞ்சு வாயுக்கள் இருக்க அஞ்சிந்திரியங்கள் வழியாக செயல்படும் ஒன்றா இருந்ததுனால இது தனித்தனியாக அது மட்டும் தான் செய்யும் இந்த வாயுக்கள் ஐந்தும் கர்மேந்திரியங்கள் ஐந்தும் ஆக பத்தும் ரஜவம்சமானபடியினால் கிரியா சாதனம் ஆயின இது கிரியை செய்யும் என்ன காரியம் சேர்த்தேன் முன்னர் சொன்னார் அந்த கரணம் அஞ்சம் ஞானேந்திரங்கள் அஞ்சம் சத்வம்சமானபடியினாலே ஞானசாதனம் ஆயினார் இது கிரியாசாதனம் ரஜவம்சமானது ரஜசான் கிரியை சிறுத்து செய்யும் ரஜோகோணம் இல்லைன்னா காரியம் இருக்காது சத்துகோணம் ஞானத்துக்கேவை கிரியைக்கு ரஜோகணம் தான் தேவை இப்போ தமிவன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது நிர்வாகமான சாமர்த்தியம் இருக்காது சொன்னது செய்யும் தான் தமகோணம் நிர்வாக சாமர்த்தியும் தம்மகோணத்து கிடையாது ரஜோகத்தை நிர்வாக சாமர்த்தியம் பண்ணலாம் அப்படி சத்துக்குணம் இருந்தால் கட்டிகாரத்தனமாக நிர்வாகம் பண்ணலாம் சத்துக்குணம் இல்லைன்னா கட்டிகாரத்தனம் இருக்காது ம தண்ட போடு வேலை தமோகனம் மேலோங்கி இருக்கிறதுனால தான் அவள் புஷியாக இருந்தது இருக்கிறது இல்லை சொன்ன செய்வாங்க அந்த வேலைக்காரங்களும் அதுதான் வேலைக்காரங்களுக்கு என்ன மூளை இருக்குது சொன்னச்சுக்கூட சரியாக செய்ய மாட்டாங்க ஆமாம் அந்த சக்தி விருத்தி கேட்டாது கேட்ட போகுது பக்கத்துலேருந்து வேலை வாங்கினா வாங்கலாம் ஒழியா சொல்பாடு செய்கிறதில்ல அதே வேற கட்சணம் பயனால் பார்த்தா அது செய்வான் பத்தும் ரஜவசமானபடியினால் கிரியாசாதனம் ஆயின அந்தக்கரணம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து வாயுக்கள் அஞ்சு கருமேந்திரியம் அஞ்சு ஆக இருபது தத்துவமும் சூழ்ச்சிகழமை என்று சொல்லப்படும் சூட்சிகளத்துக்கு கட்ளையில் இருபது தத்துவங்கள் இதான் சித்தாந்தமானால் கிடையாது சில சாஸ்திரங்களில் பதினேழு சொல்கிறது கைவெல்லியும் முதலான சாஸ்திரம் பதினேழு அங்கீகாரம் வாசிட்டம் முதலான சாஸ்திரங்கள்லாம் பதினொன்று தான் இன்னும் சில சாஸ்திரங்களில் ஆறு தான் சொல்லுவாங்க இப்போல்லாம் முரண்பாடு இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு சாஸ்திரம் சுருக்கி பேசுகிறது அர்த்தம் இதில் விரிவாக சொல்கிறார் அதில் சுருக்கிறார் அவ்வளோதான் வித்தியாசம் ஆகணும் சுருக்கம் ஆனால் அதெல்லாம் சூட்ச பஞ்சபூதை காரியம் தான் சூட்ச அதனால் சுருக்கமாக விரிக்க விரிச்சின்னு சொல்கிறது உண்டு அவ்வளோதான வழியாக இந்த கருத்துக்கள்லாம் விட்டு போகிறதில்லை மனம்தான் வாழ்க்கிறது பெரும்பாலும் மனந்தான் செயல்படணும் சொல்லுவாங்க மனம் வாழ்க்கை பொதுவாக உலகத்திலேயே மனந்தான் சொல்லுவாங்க புத்தி சித்தம் அலங்காரம் அப்புறம்தான் யோசனை பண்ணுவாங்க நம்ம வழியா மனசு இருந்தால் சரியாக போகணும் ஒரு கத்திரிக்க ஒவ்வொன்று ஒரு காரணம் இருக்கு சித்தம் சிந்திக்கிறது கொஞ்ச நாள் சிந்திச்சாதானே என்ன செய்யறாங்க சித்தம் அஹங்காரம் என்ன அஹங்காரம் உனக்கு அப்படின்னு தன்பிடி விடாப்பிடி உடா பேசுனான்னு இந்த ஆங்காரம் தான் கேக்கு இப்போ கடையில் பண்ணுது அப்படின்பாங்க உலகத்து ஆனாலும் இதை பற்றி விவரம் யாருக்கே தெரியாது வேதாந்தந்தால் விளக்கம் சொல்லுது வேதாந்தான் நம்ம சாஸ்திரம் ஒவ்வொருவரு கூட அவர்களோட சாஸ்திரம் இதான் சுதரமான சாஸ்திரம் இதை விட்டு போடுறது பரதம சாஸ்திரம் பிடிச்சிக்கிறது எல்லாம் பிடிச்சிக்கிட்டு துக்கப்படுறது தான் ஜீவனோபாயத்துக்காக அது ஜீவனோபாயத்துக்கு தேவைப்படுதுங்கிற எண்ணத்தோடு செஞ்சால் எந்தவாரம் கிடையாது அதான் சித்தாந்தம் செய்யறாங்க சித்தாந்தம் முடிந்த நிலை அந்த தொழில்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் தான் வாழ்க்கையுடைய லட்சியம் அதான் சோம் கொடுக்கிற காசே கடவுள் கடைசியில் துக்கமே அவனுக்கு அனுபவம் துக்கம்தான் அனுபவம் அதான் புண்ணிய பாவம் தான் அடிப்படை பின்னணியிலிருந்து மேலும் கீழே தள்ளுறதெல்லாம் பண்ணி வாங்க இப்போ இவ்வளவு மைக் பேசுது வெளிச்சம் கொடுது காசு காற்றால் சுற்றுதெல்லாம் கரண்ட் பின்னால் இருக்குதுல்ல இல்லைன்னு பாருங்கள் என்ன அதெல்லாம் ஒன்றை தீண்டு போயிருந்தேன் ஒன்று மின்சாரம் கண்ணுக்கு தெரியாத இருந்தும் கூட செயல்படுது அது இருந்தாலும் கூட இது இல்லைன்னா அது செயல்படாது இதெல்லாம் கருவிகள்லாம் தேவைப்படுது கருவி சம்மந்தம் வேண்டுருக்கு அப்படி போல் இந்த அந்த கண்ணும் சூட்சம் வசீரம் இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த புண்ணிய பாவத்துக்கு அனுசாரமாக செயல்படும் இது அதை பின்னணி வேறு அது புண்ணியம் இல்லைன்னு சொன்னாக்கா இவனுக்கு சுகத்துக்கு எதுவான காரியங்களே மூளை வேலை பண்ணாது அந்த கண்ணில் செயல்படாத அர்த்தம் மூளை அந்த கண்ணன் தான் செயல்படாது பாவத்துக்கான காரியங்கள் வேணுன்னா துக்கத்துக்கான எதுவும் அங்கே சூழ்நிலை அமையும் அதான் செய்வோம் விரும்பி செய்வோம் மேன்மக்களுக்கும் அந்த பாவத்தின் காரணம் தெரியும் அதில் விரும்ப மாட்டாங்க அடாடா இந்த மாதிரி வந்துடுச்சு இவ்வளோ தப்புறதும் வழி இருக்காங்க தான் பார்ப்பாங்க எதோ மேன்மக்கள் அச்சனம் இவ்வளவு தெரியாது அதனால அதே செஞ்சுட்டு எடுத்துக்க வர்றது இப்படித்தான் இந்த பரதர்மத்தை பிடித்து பிடித்து தான் மக்கள் கெட்டு போகிறாங்க அதற்கு சாஸ்திரம் நமக்கு சுதர்மத்தை பிடிக்குன்னு சொல்லியிருக்கு சொன்னால் எங்கே கவனிக்கிறாங்க எத்தனை பேர் அதை படித்து பாடம் சொல்கிறவங்களே ஏற்றுக்கிறது இல்லை நடத்துவது ஏற்றுக்கிறது என்ன மயக்கம் அதே மயன் சாமர்த்தியன்னு பேர் இதெல்லாம் மடங்களில் சம்பிரதாயமாக பாடங்கள் நடத்தினாக்கா ஏதோ பத்து பேர் அஞ்சு பேராக தேர்வாங்கன்னு வச்சுக்குவாங்க எல்லாம் போகிறதில்ல எந்த மடத்தையும் நடத்த மாட்டேங்கிறாங்க இல்லை வடவுசில மடங்களாக போச்சா அப்படியே வேதாந்தம் படிக்கிறதுங்கிற இல்லை இது எந்த மடங்கள் தான் மற்ற மடங்கள் வேண்டியது இல்லை மற்ற மடங்களில் கூட சித்தாந்த மடங்களில் கூட அவசாஸ்திரம் சொல்லிக் சை சித்தா சுவாசம் மடங்கள்லையும் சை சிதாசாசம் சொல்லலாம் பதினாறு சாசம் வச்சுருக்காங்களாம் அது யாரும் கவனிக்கிறது இல்லை இல்லை விவகாரம் தான் அப்புறம் வைஷ்வ சம்பிரதாயம் உள்ளது இல்லை இல்லை ஆழ்வார்கள் நாயன் ஆழ்வார்கள் அதை பற்றி சொல்லலாம் எல்லாத்துக்கும் இல்லை வர செலவு தான் கோவில் கட்டுறது கும்பாசியமான இதுதான் இதுதான் இருக்காங்க அதனால் அவர்கள் பக்திமாருக்கும் இருக்கிறதில்லை ஞானமாக இருக்கும் இருக்கிறது மக்களுக்கு ஒன்றும் புரியா புரியாது போல் இவங்களுக்கும் புரியாமல் இருக்குது கர்சக சகாசம் எப்போது வர வர குறைஞ்சிக்கிட்டு வர்றது என்ன பண்ணுறது அது குறைஞ்ச காரணத்தினாலே மக்களிடத்தில் தவறான கருத்துக்கள் தான் நிறைஞ்சிருக்கு அது பலரும் துக்கம்தான் பரான் என்பது கருத்து ஒரு தத்துவம் சூட்ச்ம என்று சொல்லப்படும் இந்த சூட்சும சரீரத்தை மாயா பிரதிம்பனான இருக்கின்ற ஈஸ்வரன் அவத்தியா பிரதிம்பராகிய ஜீவர்கள் அநேகர் ஆகையால் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு சரீரமாக சீட்டுத்தளித்தான் இதுதான் ஈஸ்வரன் ஒருவர் ஜீவருடைய அநேகர் அவித்தியாபிரதி போகிற ஜீவருடைய இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு சரீரம் வேண்டு இருக்குது அவருக்கு சரீரம் இருக்குது மயா சரீரம் அதுதான் மாய ஒரு சரீரம் இவர்களுக்கு அவித்திய சரீரம்தான் காண சரீரம்தான் இருந்தாலும் அவர் அந்த எல்லா பூதங்களும் எல்லாம் மாயே அவரது சரீரமாக இருந்துக்கிறதுனால அவர் கவலை இல்லை இந்த ஜீவர்களுக்கு விவகாரம் தனித்தனியாக இருக்காங்க தனித்தனியாக கொடுத்துடணுன்னு கொடுக்குறேன் ஆமாம் தனி தான் போயிடுச்சு வீட்டில் ஒரு அஞ்சாறு மா மகன்கள் இருந்தாங்க தனித்தனியாக பிரிஞ்சு கொடுத்துருவாங்க இல்லை சண்டை கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணுது அதுபோல் இங்கே அநேக ராகையால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சரீரமாக சிருட்டித்து அளித்தான் இப்படி சூட்ச்மசீரை கற்பனை சொல்லப்பட்டது இதுவரைக்கும் சூப் சேர விவகாரம் முடிஞ்சது என்னை தூள பூத பத்தியத்தை ஆரம்பிக்கிறார் அப்பொழுது பத்தாவது வேற இனி தூல பூத உற்பத்தி சொல்லுகின்றோம் அவது எங்கெனவெனில் என்ன அது எப்படின்னு சொன்னால் தமம்சமாயிருக்கின்ற ஐந்து பூதங்களையும் ஒவ்வொன்றை இரண்டு இரண்டாக பகுத்து முதற் ஐந்தையும் ஒவ்வொன்றை நான்கு நான்காக பகுத்து இரண்டாம் பாதி ஐந்தில் தன் அம்சத்துறையினை கூட்டாமல் மற்ற நான்கு பூதங்களுடன் அரைக்கால் அரைக்கால் மாத்திரையாக கொடுக்கின்றது பஞ்சீகரணம் என்று சொல்லப்படும் பஞ்சீகரணம்னா ஐந்தின் கலப்பு இந்த ஐந்து கலப்பு இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் அப்படி செஞ்ச தோளத்திறமை அடையாதது அது எப்படின்னு சொன்னால் ஐந்து பூதங்களில் முதல் ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறது பிறகு ஒரு பூதத்தை பாதி இருக்கு பாதி அப்படியே வச்சுட்டு மறுபாதி இருக்குது அது நாலு நாளாக பிரிக்கிறது இது அப்படியே இருக்க அது நாலு கொடுத்துடுறது ஒவ்வொரு பூதத்துலையும் ரெண்டு ரெண்டாக இருக்கிறதுனால பாதி தன்னுடைய சேர்த்து கொண்டு மற்ற பாதி நாலாக பிரிக்கிறதுனால நாலு கொடுத்துடுறது இப்படி தான் கலந்துக்கிறது இப்படி கலந்துக்கிட்டாக்க அது தோளத்தன்மை அடைய ஒவ்வொன்றும் அப்படி தோளத்தன்மை அடையும் போது அது தோளபோதம் ஒன்று வேறு சூழ்ச்சபோதம் போது தோளத்த சூழ போதம் அது என்பது சாஸ்திரத்தை கருத்து அதான் சொல்வார் ஐந்து போதமும் பத்தாக்கி அவை நான்கும் நன்னான்காக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்துதம் பாதி விட்டு நான்குடம் நான்கும் கூட்ட தந்தன தோல போதம் மகாபோதம் இவற்று நின்றும் வந்தன தனு வண்ட போகம் என்று கையெழுத்தி ஒரு பாட்டு வரும் ஆக அஞ்சு பூதங்களும் பாதி பாதி முதல்ல பிரிச்சுட்டாக ஒரு பாதி அந்த அம்சத்தில் மற்றொரு பாதி நாலு நாளாக பிரிக்கணும் நாலு கொடுத்துறது அதே மாதிரி அந்த பூதங்களில் இருக்கின்றது பாதி பாதி அவங்க வச்சுக்கிட்டு அந்த நாலாக நாளாக பிரிக்கும் போது நாலு கொடுக்கும்போது எல்லோருக்குமே எல்லாம் கலந்து போதுக்கும் தன் தன் பாம் பாதி மற்ற பாகங்கள் நாலு பாகம் சேருது நாள் தூளத்தன்மை அடையுது தோளத்தன்மையன் தோளத்தன்மேன்னா தன்னம்சம் வந்து அப்படியே இருக்கும் அன்னியும் சேரும்போது கொஞ்சம் கெட்டிப்படுது அது தோழத்தோளபூதம் பேர் அப்படிங்கிறது இதில் இது எப்படி சேர்ந்தது என்ன பிரயோஜனம் இது எப்படி வெளிப்பாடு இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வசி இருக்கா என்பதுக்கு இப்ப நாள் சொல்ல வரோம் இப்படி பஞ்சீகரணம் என்று சொல்லப்படும் இப்படி பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட தோளபூதங்களில் ஆகாசத்தில் பரிச ரூப ரச கந்தம் ஆகிய நான்கும் நான்கு குணங்களும் வியாபியமானபடியால் அதிருசியமாய் போக நிசகுணமாக சத்தம் திருத்தியமாக என்ன விஷயம்னா ஆகாச போத பெருசு மற்ற நாலு போதை அதிக சின்ன சின்னது தான் ஆகாசம் பத்து பங்குன்னு சொன்னாக்க இது வந்து அதில் கம்மி தான் எட்டு தான் எட்டு ஆறு நாலு ரெண்டு இப்படி வச்சுக்கலாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் பிரிச்சிக்கலாம் அந்த இது இருக்குது இப்போ ஆகாசபோதம் ரெண்டாக பிரிஞ்சு தேனை வச்சுக்கிட்டு நாலு நாள் வந்து இந்த நாளும் சேரும் போது எல்லாமே அடங்கி போகுது அதில் பெருசானதுனால அதை அடங்கி போகுது அடங்கி போனால் தன் குணம் வெளிப்படுது ஒரே குணம் தான் வெளிப்படும் ஆ என்ன குணம் ஓ மக்கிற ஒரு சத்தம் அதான் விரிவா விரிவா அடங்கி போச்சு நிறையா ஓ அடங்கி போச்சு என்ன நாலு அர்க்காருக்காக கொடுத்தாங்கல்ல அது அடங்கி போச்சு அடங்கி போன பிற வெளிப்படுறது அந்த ஆகாசின் மூலம் தான் வெளிப்படும் அடங்கி போச்சு அதனால தான் ஆகாச தன்மை என்னன்னா பொதுவாக ஒரு சத்தம் வரும் பிரதித்வனின்னு சொல்லுவாங்க இதரொடி இது ஆகாசின் அம்சம் அல்லது ஓ நம்ம சத்தம் வரும்னு சொல்லாங்க சத்தம் வருது அப்படின்னா சத்தத்துடைய பாகுபாடு இல்லாத சமயத்தில் ஓ சத்தம் தான் வரும் அதான் ஓம்னு செஞ்சதே ஓம் அப்படிங்கிற சொல்லு இருக்க எல்லாத்தையும் அடக்கம் அதனால தான் விளக்கமில்லாத சத்தம் வந்து ஓம் தான் வரும் ஓம் ஏன்னா சத்தம் கேட்குது பெரிய கோச்சலாக இருக்கு அப்படிம்பாங்க இது ஆகாசனம் வந்து போயிடும் அது நிசபனிக்கு வாயுவே ரூபரசந்தம் ஆகிய மூன்று குணங்களும் வியாபியமானபடியினால் அதிர்சியமாய் போக திருசியம் பண்ணால் வெளிப்படையாக அர்த்தம் அதிர்சியம்னா வெளிப்ப அந்த உள்ள அடங்கி போச்சு நடத்தம் அடங்கி வச்சு அவ்வளோதான் அதிர்சியமாய் போக காரணகுணங்களாகிய சத்தமும் நிசகுணமாகிய பரிசமும் திருசியமும் அப்படின்னா அதாவது இந்த ரூபரச கந்தம் இருக்க இது வந்து சின்னதானதுனால் அது அடங்கி போகுது அடைகி போனால் காரணகுணம் ஒன்று நிசகுணம் ஒன்று ரெண்டு வெளிப்படுது காட்டில் எப்படி வீசு வீசுன்னு காற்று வரும் விசு விசு சொல்ல வீசு வீச நடிக்குதே அப்படின்னு வரும் அப்புறம் ச பரிசம் இருக்கு காட்டினுடைய நிசகுணம் அது மிருது பரிசம் காலில் தான் நடிக்குது மிருதுவாக இருக்கு அப்படின்பாங்க அதுதான் ஆரம்ப அப்புறம் வேகமாக இருக்கிறது சண்டை மாறுதவன் பெறதுக்கு அதுவே அது கணக்கில் இல்லை இப்போது மிருது பரிசம்னு இல்லைன்னு ஒரு பார்த்தீங்கன்னா அது மிருதாக இருக்கேன்னு சொல்லுவாங்க அதனால் காரணகுணமாகிய சத்தம் விஸ்விஸ் சத்தமும் அந்த காற்றுல காற்று என்ன விஸ்விஸ் அடிக்குது அப்படிமா ஒரு நிசகுணமாகிய பரிசமும் தெரிசாமா ரெண்டாவது அப்புறம் மூன்றாவது சரி அக்னியில் ரசகந்தமாகிய இரண்டு குணங்களும் வியாபியமானபடியினால் அதிர்சயமாய்ப் போக காரணகுணங்களாகிய சத்த பரிசமும் நிசகுணமாகிய ரூபமும் திருசியமாம் அக்னி இருக்க இது கீழ்பட்டக ரெண்டு குணம் இருக்கு அப்பவும் பிரித்திவியம் சின்னது அது அடங்கி போச்சு அடங்கி போன பிறகு காரணகுணங்கள் ரெண்டும் இருக்கு சத்த பரிசம் நிசகுணம் ரூபம் மூணு வெளிப்படுது அது எப்படி வெளிப்படுது அக்னியில சடசடா என்ற சத்தம் நெருப்பு மூட்டுங்க அடுப்பு சடசடா சத்தம் சடசடா என்ற சத்தமும் பரிசம் உஷ்ண பரிசம் உஷ்ண பரிசமும் ரூபம் லோகிதம் சிவப்பு நிறம் தோற்றம் வெளிப்படுது ஆக மூன்று குணங்கள் வெளிப்படும் என்று சொல்றார் அப்புறம் நாலாவது அப்போவிலே கந்தகுணம் வியாபியமானபடியினால் அதிர்சியமாய்ப் போக காரணகுணங்களாகிய சத்த பரிச ரூபமும் நிசகுணமாகிய ரசமும் திருச்சியமாக அப்போது அதில் இந்த பிரிவு இருக்குது அது ஒரு சின்னது தான் இப்போ தோளத்தில் விஞ்ஞானிகள் சொல்கிற பௌதிக விஞ்ஞானிகள் நாலு பங்கு தண்ணியும் ஒரு பங்கு தான் நிலப்பாகம் இருக்கான் அப்போ இது இந்த அளவில் பெரிசாக இருக்கே அதனால் நிலப்பாகம் கொஞ்சம் அது அடங்கி போச்சு அது காரண குணங்களாக சத்த பரிசா ரூபம் இருக்குது நிசகுணம் ரச இருக்கு என்ன எப்படி வெளிப்படுதுன்னு சொன்னால் குடுகு சலசலாயில்ல சத்தம் தண்ணி போக சலசலான்னு போகுதுன்னு சொல்கிறாங்க சலசலாயில்ல சத்தமும் பரிசம் சீத பரிசம் ஜில்லுன்னு இருக்கோம் சீத பரிசம் ரூபம் என்ன இருக்கு வெள்ளை நிறம் தான் இந்த தண்ணி நேரம் நீல் நிறம்னு சொல்கிறாங்கன்னா அது பலர் பல விதமாக சூரிய ஒளி ஏழு நிறங்கள் இப்படி வருதுதான் கீழே வந்தவுடனே மேல் நோக்கி போகுதான் மீண்டும் போகும்போது அந்த நீர்நிலம் மட்டும்தான் அதிகமாக போகுதான் அதனால தான் நீர்நிலமாக தெரியுது தண்ணி அப்படிம்பாங்க அறிஞர் வீடு ஆராய்ச்சிது ஆனால் தூரப்பார்வைக்கு நீர்நிலமாக தெரிஞ்சாலும் கூட கிட்ட பார்வைக்கு வெள்ள தான் அது தண்ணி விழும்போது பாருங்க வெள்ளை தான் தெரியும் வெள்ளை நிலம் அதுதான் ரூபம் அப்புறம் பிரித்திவியில் காரணகுணங்களாகிய சத்த பரிச ரூப ரசமும் நிசகுணமாகிய கந்தமும் தெரிச்சுமா பிரித்தி வகையில் நாலு குணங்கள் காரணம் இதில் ஒன்று அசிரீதிமா போகிறேன் எல்லாம் வெளிப்படுதான் என்ன வெளிப்படுது குடுகுடுன்ற சத்தம் வண்டி போகும்போது குடுகுடு வாங்கும் நிலநடுக்கம் வந்தாலும் குடுகுடுன்னு தான் சத்தம் கேட்கும் குடுகுடு என்ற சத்தமும் பரிசம் கடின பரிசம் கெட்டி எதிர்பார்த்தால் கெட்டி தான் இருக்கு பிரித்தி போகிறாங்க கடின பரிசமும் ரூபம் என்ன இருக்குது தோள வடிதம் எப்போதான் எல்லாம் பிரித்தி பருத்தம் எதி போகிறேன் தோள வடி எல்லாம் தோளம் பூமி தோளமாக இருக்கும் தோல் வடிவமும் அப்புறம் மேலே சுவை இருக்கே அறுசுவை இருக்கும் இதில் ஆறு மதுரை சுவை இதில் வந்து சுவை இருக்கு அது மதுரை சுவை அது அப்புவில் இதில் அறுசுவை பிரித்திவியில் அப்பு அறுசுவை குளிப்பு உறுப்பு கார்ப்பு தித்திப்பு கசப்பு அப்புறம் உறுப்பு ஆக அறுசுவை இருக்கும் இதில் பூமியில் கந்தம் என்ன இருக்குது நற்கந்தம் துர்க்கந்தம் மித்திர இது இருக்குது ஆக இந்த பிரித்திவகையில் எல்லாமே வெளிப்படும் எல்லாம் அதிர்ச்சியமாக எதுவும் போகிறது இல்லை அதனால் ரூபம் சொல்லும்போது இந்த சோழவடியும் சொல்லலாம் அதுதான் இல்லைன்னு சொல்லி ஏழு நிறங்கள் சொல்கிறதும் உண்டு நிறங்கள் ஏழு வானவில் தெரியுது இல்லை அந்த ஏழு நிலம் தான் இருக்குது இந்த பூமியில் இருக்கிற நில அதனால்தான் எல்லாம் கலர்கள்லாம் கண்டுபிடிக்கிட்டதே இருந்தேன் ஒரு பக்கம் பூமி சேவப்பார் ஒரு பக்கம் பஞ்சலாக இருக்குது கருப்பாக இருக்குது இல்லை அதெல்லாம் நிறங்கள் ஏழு நிறம் சொல்லலாம் கலப்பு அது சோல்வடி வச்சுக்கிட்டேன்னு சரி ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் ஆகவே இந்த பஞ்சீகரணம் பண்ணதுனால அதோடய வெளிப்பாடுகள் எந்தெந்த முறையில் தெரிஞ்சுக்கோங்க என்று சொல்லப்படுது பதினோரா முன் சூட்ச பூதங்களின்றும் சூட்ச்ம சரீரங்கள் தோன்றினார் போல முன்னே சொன்னதை ஞாபகப்படுத்திங்கிறார் பஞ்சீகரணம் பண்ணின தோழபூதங்களின்றும் ஆறுதத்துவமாய் நாலொகை பரப்பாய் மூவகை ஜாதியாய் இருக்கின்ற தோள சீரங்கள் தோன்றின முன்னே பஞ்சீகரணம் பண்ணுறது பண்ண சொல்லப்பட்டது பஞ்சீகரணத்துக்காக ஒன்று உதாரணங்கள் சொல்லுவாங்க அஞ்சு பேர் அஞ்சு சாதம் கொண்டு போனாங்களாம் பிரயாணத்தில் சாப்பிடும்போது அஞ்சு சாதங்களே அவரவர்கள் பாதி பாதி வச்சுக்கிட்டு பாதி நாலு நாளாக பிரித்து கொடுத்தாங்களாம் அப்போ கொடுக்கும்போது எல்லாருக்குமே எல்லா சாதமும் கிடச்சி போச்சு கடிச்சு போச்சு கிடச்சதுனால எல்லோரும் திருப்பி அடைஞ்சாங்களாம் அப்போது அந்த தோளத்தன்மை அவங்களுக்கு அடையுது சில சாதங்கள் அடங்கியிருக்கும் சிலருந்து மேலோங்க இருக்கும் அப்படி அவர் ஒவ்வொருத்தரும் சாதம்னு அசமில்லை அஞ்சு விதமான அன்னம் வச்சுக்கோங்க இட்லியாக இருக்கும் சில பேர்கள் அது இல்லையே இருக்குதுனா கொஞ்சம் பெருசாக தெரியும் சாதமாக இருக்கும் இல்லை வேறு புரோட்டா லண்டே போல இருக்கலாம் அதனால் அது கலப்பாகும் போது அது தோளத்திறமை அடையிது அப்படி இந்த பாகுபாடு செய்கிறதுனால எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டதாக அப்புறத்திட்டான்னு சொல்கிறது உண்டு இப்படி பஞ்சீகரணம் பண்ண இந்த பூதங்களில் இருந்து தோள சரீரங்கள் உற்பத்தி ஆகின இப்போதை என்னை அது எப்படி நால் வகையாக உற்பத்தி நாலுவகை பிறப்பாய் மூவகை ஜாதியாய் ஜாதி மூன்று பிறப்பு நாலு அப்புறம் தோலை செய தத்துவங்கள் தோன்றின ஆறு தத்துவமாய் இது ஆறு தத்துவம் நால்வகை பிறப்பு மூவகை ஜாதி இது மூணு பிரிகளாக சொல்கிறோம் அதை வளர்க்குறாரு இனிமே இவற்றுள் ஆறு தத்துவங்கள் ஆகின சர்மம் உதிரம் மாம்சம் சனாயி அத்தி மச்சு சர்மம்னா தோல் உதிரம்னால் ரத்தம் மாம்சன சதை சணாயு நரம்புகள் அத்தி எலும்பு மஜ்ஜெண்ண கொழுப்பு இவைகளாம் நால்வகை தோற்றங்களாகன சராயுஜம் அண்டஜம் சுவேதஜம் உத்விஜம் இவைகளாம் சராய் அண்ணாக்கா பையின்னு அர்த்தம் அந்த பை சராயுஜம் சராயுஜம் ஜம்னா உதித்துனா அர்த்தம் பயிருந்து உதித்து கர்ப்ப கர்ப்பைன்னு சொல்லுவாங்க கருப்பை இருந்து உறுக்குற உதிக்கிறது அது அது உற்பத்தி காரணம் ரெண்டாவது அண்டை ஜம் அண்டை அர்த்தம் முட்டையர் இருந்து உற்பத்தி ஜம் உற்பத்தியானது சுயஜம் அழுக்க அல்லது விஜர்வைன்னு சொல்லுவாங்க அது உற்பத்தியானது உத் பி ஜம் உதித்தல் அர்த்தம் பித் என்ன வெடித்தல் கீழேருந்து உதித்து தரையை வெடிக்கச் செய்து உண்டாகிறது தாவரங்கள் பேர் இப்படி நாலு வகை இது செய்த முறை நாலு நடக்கிறது இது சில சில இடங்களில் மாறுதலாகவும் நான் வருதுன்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு திரௌபதி இஷ்டத்தீவன் அகில பிறந்தான் சொல்லப்படுது மீனாட்சி அகில பிறந்தால் சொல்லப்படுது முருகப்பெருமான் பொறிகள் வந்து உற்பத்தி ஆனாலும் ஆறு பொறிகள் சாமியினுடைய ஐந்து பொறிகள் நெத்திகன் பொறிகளும் அம்பி ஒரு பொறி சேர்த்து ஆறு பொறிகள் ஆறு குழந்தையாகி ஒன்று சேர்த்தனால கந்தன்னு போயிரு கந்தன் சேர்க்கணுன்னு அர்த்தம் கந்தம் அப்படி சொல்லப்படுது இதில் ஏகதேசகாரம் துரோணர் கௌதவருடைய இந்திரியம் வெளியாச்சு ஒரு பெண்ணை பார்த்த ஒன்று அந்த இந்திரியத்தை அவரே ஒரு துரோணம்னா ஒரு சட்டி ஒரு பாத்திரத்தில் அடக்கி வச்சு மந்திரம் சொன்னார் அது வந்து துரோ உற்பத்தியானார் அதான் பேர் துரோணாச்சாரியான்னு அப்படி சண்டிருந்து உற்பத்தி ஆகிருக்காங்க இது ஏகதேசகாரம் இப்படி இல்லை அதனால் இதை சராயிஜம் அல்லஜம் சுவேதஜம் உற்பிச்சம் இது நாலு தான் உற்பத்தி அதிகம் இந்த சுவேதஜம் அப்படிங்கிறது மூல காரணம் வந்து அழுகு தண்ணி அல்லது வேறு தான் பேனு கொசு மூட்டைப்பூச்சிகள் இதெல்லாம் அதுலேருந்து உற்பத்தி அது வந்து கருப்பைலேருந்து உற்பத்தி ஆகிறதில்லை அப்புறம் வந்து ஆயில் எதுனா குறைச்சல் அப்படி சேர்த்து போயிடும் கொஞ்ச நாளில் ஒரு நாள் ரெண்டு தான் இருக்கும் சுவராயம் கருப்பை ஒவ்வொரு பெண்ணினுடைய கருப்பையை இருந்து பத்து மாதம் இருந்து வெளியே அது மாடாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கருப்பை உற்பத்தி முட்டை முட்டையை அப்படித்தான் ஒவ்வொரு பறவைகளுக்கும் குஞ்சு பெருக்கிறது உண்டு அப்படி அது ஒரு முறை இப்படி நாலு வரை சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு முறை உற்பத்தி உடல் உற்பத்தி இதுதான் மூவகை ஜாதிகளாவன இகலோக பரலோக புத்தி இருவகையும் கொடுக்கின்றது கொடுக்கின்ற மனுசர் உத்தமஜாதி மனுஷர் தான் உத்தம ஜாதி ஏன்னு சொன்னால் இகலோக புத்தி பரலோக புத்தி ரெண்டும் அதில் அதான் சொல்கிறார் பிரம்ம தேவன் எல்லாம் சீட்டி பண்ணாராம் இதெல்லாம் சீட்டி பண்ண பிறகு ஈவன் இகலோக பரலோக புத்தியுடைய தன்மை இன்னும் வரலையே ஐந்து வகையான சிட்டிக்கும் ஆறாவது மனித செய்யத்துக்கு தான் வருவான்னு கண்டுபிடிச்சு செஞ்சார அதனால சொல்ல மலர்மி செய்மையன் மலர் மடல் விருந்த மறை மடல் விருந்த மறைமகன மடல் விருந்த மறைமகன் மறை மடல் விருந்த ஜடமனைத்தும் தந்தும் வந்திலன் இடரறுக்குமென்ற மானுட உடல் படைத்த பெண் ஓவை உற்றானாரோ அப்படின்னார் பிரம்மதியன் தாமரை மலரில் இருக்கார் சீட்டு பண்ண பிறகு திருப்தியே இல்லையா அப்புறம் என்ன சொன்னார் மனது எரிதை உற்பத்தி பண்ணாரான் அப்போ திருப்தி ஏற்பட்டதான் இடரறுக்கும் என்று நான் மானுட உடல் பின் ஓகேவுற்ற இவன் சம்சார சாதி விடுபடுவான் அதனால சரி நல்ல சரிந்தான் இவ்வளோ பரவாயில் பத்தி இருக்கு இவருக்கு என்று சொன்னார் அதனால் இகலோக புத்தி பரலோக புத்தி என்னன்னு அருந்தல் பொருந்தல் இனவர் செய்தல் பயமாசிய இது எவ்வளோ புத்தி பரலோக புத்தி என்ன அப்படின்னு மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை உண்டு அதற்கான காரியங்கள் நாம் செஞ்சால் முடியும் என்று நினைத்து விர யம் தவம் தானம் விரதம் சீலம் உபாசனை இப்படிப்பட்ட சாஸ்திரோக்தமான காரியங்கள் செய்கிறதுக்கே அது பரலோக புத்தின்னு பேர் ஆக இந்த இருவகை புத்தியும் மனித இலத்துக்கு மட்டும்தான் உண்டு மற்றும் கீழ்பட்டதில் இல்லை அதனால உத்தம ஜாதின்னு சொல்கிறார் என்பதற்க அதன் பிறகு பரலோபதியை மறைத்து புத்தியை மறைத்து யுகலோபுத்தி மாத்திரம் கொடுக்கின்ற பசு பச்சை முதலானவை மத்திய மஜியாத இதுக்கு பரலோபுத்தி கிடையாது யுகலோபுதி என்ன அருந்தல் பொருந்து இனவெளி செய்தால் பயமாசுகளும் உண்டு அந்த புத்தியோடு சேர்ந்து விவகாரம் பண்ணுது பசு பச்சை மிருகங்கள் பறவைகள் இதெல்லாம் இது மத்தியம ஜாதின்னு பேர் வாசலா பிரகாரம் வாழ்க்கை அடத்துக்கு போகிறது தான் மனித பிறவைக்கு வாசனையும் மாற்றிக்கலாம் உற்பத்தியும் பண்ணிக்கலாம் அவனுக்கு புத்திகளை கூட வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணால் மீண்டும் மந்த பண்ணும் செய்யலாம் அதன் இரண்டு லோக புத்தியையும் மறைத்திருக்கின்ற மரம் கொடி செடி முதலியவை அதம ஜாதி இந்த மேல் அதாவது பரலோக புத்தியும் இகலோக புத்தியும் ரெண்டுமே மறைச்சிருச்சு மறைச்ச பிறகு இப்போ எப்படி இருக்கு அதற்கு மிக அடங்கிய நிலையில் அருந்தல் பொருந்தல் இனவரி செய்த பயமாச்ச கொள் இருக்குது அதுக்கு அடங்குன்னு இருக்குது விடிப்படியாக எதுவுமே கிடையாது பொதுவாக அதுக்கு பரிசு சொல்லுவார்கள் மற்றவங்க கூட அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க சங்கீதமெல்லாம் நல்லா பாட செஞ்சாக்க உற்பத்தி அதிகமாகுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது இனவதி பண்ணுது விதை போடுது மாலை ஒன்றுனா பக்கன்னு விடுது அது இனவதி பண்ணுது அதோடய பயமும் அதுக்கு ஆசை இருக்குது ஏன்னா தண்ணி கின்னு வருது தண்ணி காஞ்சி போகுது பயம் வந்து தொட்டாஞ்சரி கண்ணு இருக்குது பத்திரி போனோம்னா சுண்டிக்கும் பயப்படுது அப்புறம் மதுரை வந்தால் விரிஞ்சிக்குது பயமாக இருக்குது அது கூட ஆனால் அது வெளிப்படையாக இல்லை என்ன இருக்குது பரிசு ஒன்றுச்சு மட்டும் இருக்குதுன்னு சொல்ல சொல்லப்படுது அதனால இந்த மூன்று ஜாதிகள் உத்தமாதி மனிதன் என்றும் அதற்கு இடைப்பா கீழ்பட்ட எழுகை பிறப்புல தேவர் அதே அப்புறம் சொல்ல போகிறார் பூலோகத்தில் மனிதர் தான் அந்த மிருகங்கள் பசு பச்சி முதலானதெல்லாம் மத்தியம ஜாதி மரஞ்செடி கொடிகள்லாம் அதம ஜாதி ஆக மூன்று ஜாதிகள் இப்படி பூலோகத்தில் கண்ட மாதிரி மேலோர் இருக்குன்னு இனிமேல் சொல்ல போகிறார் தோளசீரம் அவர் தத்துவங்கள் என்று சொல்லி அதன் பிறகு அந்த தோளசீரன் மூலதமாக பிரிக்கிறார் உத்தம ஜாதித்தியம ஜாதி அதம ஜாதி என்று இது பூலோகத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லி முடிச்சார் நேற்று இன்றைக்கு மேற்கொண்டு இப்படி பிரிதிவி தத்துவமாக இருக்கின்ற பூலோகத்தை கண்டாற்போல அக்னி அப்பு அக்னி வாயு ஆகாஷ் தத்துவங்களாய் நிறைநிறையே இருக்கின்ற அதாவது மேல் லோகங்களில் அப்புலோகம் அக்னி லோகம் பாயுலோகம் ஆயுலோகம் இருக்கு அதுலேயும் வரிசைக்கரமாக நிறைய நிறைய வரிசையாக பித்திருலோகம் தேவலோகம் யச்சா கந்தர்லோ சித்திரலோகம்னு சொல்லப்படும் அவங்க எங்கே இருக்கிறாங்களே அது யாருன்னு சொன்னால் நட்சத்திரமாய் சந்திரன் முதலான பிதிர்கள் பிதர்கள் இருக்காங்களே சந்திரன் லோகம் தான் பித்திருலோகன்னு பேர் இப்போ சந்திரன் மண்டலத்திலலாம் போயிட்டோம்னு சொன்னாங்களே அது ஜனங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க ஜனங்கள் கண்ணு தெரியா தெரியாது அவருக்கு பித்திரு சரீரம்னோ சரீரம் கொடுத்து அங்கே அவர்கள் இருப்பிடும் அதுதான் எப்படி பூலோகத்தில் மனிதர்கள் மணி சரீரம் பெற்று வாழ்கிறார்களோ அப்படி பித்தர் லோகம்னு ஒரு லோகம் அந்த லோகத்தில் அவர் கர்ப்பாரம்பத்திலே பிறந்தவர்கள் பிறகு இங்கே புண்ணியம் செய்திருந்தாக பந்தமாக சோடக்கூடிய புண்ணியவான்களெல்லாம் பித்திருலோகத்தை போவாங்க அவர்கள் அந்த புண்ணியம் கடிஞ்ச உடனே மீண்டு வந்துடுவாங்க அப்படிப்பட்டவர்கள் இடம் தான் சந்திரலோகம் அதான் சந்திரலோகம் பேர் பிதோகம் தான் சந்திரலோகம் அதனால தான் அமாவாசைக்கு எள்ளு வருது என்ன அன்றைக்கி அதாவது இந்த திதிகள் பதினஞ்சு நாள் வளர்பிறை பகல் என்றும் பதினஞ்சு நாள் தேய்விரை இரவு என்றும் சொல்லப்படும் இங்கே எப்படி தேய்பிரை சொல்கிறோமோ அது இரவு காலம் அவங்களுக்கு வளர்ப்பிரை சொல்கிறது பார்க்காலம் மாறி மாதிரி வர்றது ஆனால் அமாவாசனையை தர்ப்பணம் விட்டாங்க அது கடைசி நாள் முதல் நாள் அது சூரிய உதயத்துக்கு முதல் பிரம்மபுரத்தை மாதிரி இங்கே முதல் எப்படி இருக்கோ அப்படி போகல அப்புறம் மறுநாள் பகற்காலம் ஆரம்பம் அவங்க விடியற்காலே அதனால் தினசரி தர்ப்பணம் விட்டதாக அர்த்தம் மாசுபடுத்த விட்டாங்க ஒரு நாள் பதினஞ்சுனால் நமக்கு ஒரு மாதம் அவர் ஒரு நாள் தேவர்களுக்கு நமக்கு ஆறு மாதம் அவர் ஒரு நாள் அது உத்தராயணம் தட்சாயணம் சொல்லுறாங்க அது பிதிர்கள் பிதிர்கள் லோகம் அது சூரியன் முதலான தேவதைகள் இருக்க அக்னி லோகம் அது அக்னி தத்துவம் உண்டு தேவா தேவர்களுக்கெல்லாம் அது சூரியன் முதலாளி தேவர் லோங்கள்லாம் கந்தர்வர்கள் கந்தர்வர்கள்லாம் வாயு லோகம் சித்தர் அங்கே அதாவது வா ஆகாச வாங்குவவங்களுக்கும் இப்படி கந்தர்வ சித்தர் உத்தம ஜாதி இவங்களாம் உத்தம ஜாதின்னு பேர் அப்படி மேலோங்களில் காமதேனும் ஐராவதம் அன்னம் கர்டன் முதலானவர்கள் மத்தியம ஜாதி அங்கே இவைகள்லாம் இருக்கு மிருகங்கள் பறவைகள்லாம் இருக்கின்றன அதில் மத்தியம ஜாதின்னு பேர் கர்ப்பவரிச்சம் பாரிஜாத்தம் முதலானவர்கள் அதம ஜாதி பாரிஜாத்தம் இங்கே பாலமில்லியங்கிறது தான் மூலவ இது அதனால் பெருசாக நல்லா அழகாக மறுக்கும் போல இருக்குது பாரிஜாதம் போயிருக்கும் அப்படி பாரிஜாதம் முதலாளர்கள் அதமஜாதி இந்த தோழசிரமே அன்னமய கோஷம் பண்ணார் இன்னி இதிலிருந்து பஞ்சவாசாரம் ஆரம்பம் இது சுருக்கமாக போட்டிருக்கு வியாக்கியானம் அதற்கு இருக்குது வியாக்கியானத்தை பார்ப்போம் அதனர்த்தம் அந்த உரையானது ஐந்து உரைகள் இருக்கிறனா ஜீவனுக்கு ஒரு உரை இருந்தாலே மறைப்பு ஐந்து வரை இருந்தால் எப்படி இருக்கேன் அந்த ஐந்து வரைகள் நீக்கி பார்த்தோம்னா உள்ளே இருக்கிற இது ஆத்மா அதாவது எஞ்சி இருக்கிறது ஆத்மாதான் அதுதான் நம்முடைய உண்மை சுலபம் என்பதை நிறை வளர்க்குறார் பன்னோரா பேராவில் சேர்ந்தது பஞ்சகோஷ விசார வாயிலாக ஐக்கிய அனுசந்தானம் அனுசந்தானம் தொடர் அர்த்தம் மம் காரணம் என்னும் மூன்று சரீரங்களும் தனித்தனியாக இருக்கின்ற தோல சீரம் சேரம் காலசீரங்கள் உள்ள ஜெயாஜிகளுக்கு இருக்கின்றன அந்த சரீரத்திற்கு அதிஷ்ட